उपासनाश्रितो जाते உபாசனித்தோர்மே வாகுத்தை आतो वक्ष्याम्यकार्पण्यं जायते जायमानं அஜாசம்தாயத்துமீவாதி ேதன்சனி பிரலீன தத்வத்ஜீவாஹாத்மனி காலையில் வகுக்கும் போ வகுப்பில் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஜீவ ஜகத் நிஷேதம் இருக்குன்னு சொன்னேன் முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் தான் இருக்கு இந்த ஜீவ ஜெகத் நிஷேதம்ங்கிறது முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் தான் அதற்கு பிறகு நிதித்தியாசனம் ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து நாற்பத்தி ஸ்லோகம் வரையிலும் நிதித்தியாசனம் கௌடபாதாச்சாரியார் முதல் ரெண்டு ஸ்லோகங்களில் பிரதிஜை பண்ணிக்கொண்ட ஜீவ ஈஸ்வர பேதம் கிடையாது அபேத பிரம்மன அத்வைத பிரம்மனை பற்றி உபதேசம் பண்ண போகிறேன் பிரம்மன் பிரம்மனுக்கு காரணமும் கிடையாது பிரம்மன் எந்த சிருஷ்டிக்கும் காரணமும் கிடையாது ஏனென்றால் காரியமே கிடையாது காரியத்தை பரிபூர்ணமாக மீட்குவதன் மூலம் காரண காரிய விலக்னம் பிரம்ம பிரம்மன் தான் ஜெகத்தா காரியமாக வருகிறதுன்னு சொல்றோம் ஆக பிரம்மனை வந்து விவர்த்தோபாதான காரணமாக சொல்றோம் ஆனா அதுல பரிணாமங்கள்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம் இந்த பரிணாமங்கள் எல்லாம் மாயை உண்மை கிடையாது விவர்த்தம் பிரம்மதான் சத்தியம் இதுதான் விஷயம் தோன்றிக்கொண்டிருப்பது அனுபவி தோற்றங்கள் அனுபவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் உண்மையில் எதுவும் தோன்றவில்லை என்று இரண்டாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில சொன்னார் சமந்ததம் எதா நாயத்தை தசா அகம் அகார்பண்ணியம் சமதாங்க அஜாதி பிரம்மன அஜாதி அகாற்பண்யம் பிரம்ம பக்ஷ்யாமி இது மறக்கவே கூடாது அஜாதி வாதம் தான் இந்த அஜாத்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரம்மன்ல இருந்து ஒன்றுமே தோன்ற கிடையாது அதை நல்லா பலப்படுத்தி ஆகும் ஏற்கனவே வைத்திரத்துல சொல்லியிருந்தா கூட பிரம்மன் காரியமாகவும் காரிய ரூபமாகவும் இல்லை காரணரூபமாகவும் இல்லை பிரம்மம் காரிய ரூபமாகவும் இல்லை காரண ரூபமாகவும் இல்லை இது சும்மா சொன்னா போறாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு யுக்திக்கு நிறைய எக்ஸாம்பிள் தேவைப்படுகிறது ஆக இதை விளங்கறதுக்காக நிறைய திருஷ்டாந்தங்களையெல்லாம் முக்கியமாக இந்த ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டு நிறைய சொல்கிறார் கவுடபாதாச்சாரியர் அவருடைய பாஷா செயலி ரொம்ப கம்பீரமாக ஆழமாக இருக்குது அதுக்கு சங்கராச்சாரியருடைய வியாக்கியானம் இருக்கு அதுக்கு சப்கமெண்ட்ரிலாம் நிறைய இருக்கு எத்தனை படித்தாலும் ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது இதை பார்க்க பார்க்க படித்தது ஒரு காலத்தில் படித்தோங்கிறது ஞாபகத்தில் இல்லை அவ்வளோ தூரத்துக்குது ஏன்னா நம்ம நம்ம காரியத்தில் அவ்வளோ தூரம் ஒழிப்போம் தெரியாது எல்லாம் பார்த்தாலும் என்னோட என்னோட கையெழுத்திருக்கு நோட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் திருத்திருக்கேன் எல்லா வேலையும் பண்ணிருக்கேன் இதை நான் படித்தேனானே நீங்கள் அப்படி ஆகிட்டு அதை வச்சு ஓ இது நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியல அவ்வளோதான் ஒன்றும் ரீகலெக்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது பரவாயில்லை ஒன்றும் இது பண்ண மாட்டேங்க சொல்லிவிடுவேன் கொஞ்சம் அந்த யோசிச்சு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் படித்த ஸ்லோகத்தையே நான் திரும்ப ஒரு கோணத்தில் சொல்றேன் அதில் இன்னும் ஒரு சில தெளிவுக்காக நான் சிலதெல்லாம் சொல்றேன் ஏன்னா பாடம் உள்ளே உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கணும்னு எனக்கும் விருப்பம் இருக்கு ஏதன் நிதர்சனம் ஜாத்தவனா விஷய சப்தம் எது ஜாதி விஷயே ஜாதி விஷயே ஏதத்து நிதர்சனம் படைப்பு தோற்றத்தின் விஷயத்தில் இது திருஷ்டாந்தம் அப்படிங்கிற ஜாதவ் இந்த இது ஜாத்தோங்கிற சப்தம் தான் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏதத்து நிதர்சனம் ஜாத்தம்னா இந்த அது ஏழாம் ஏற்றுமே இதுக்கு விஷய சப்தமின்னு வியாக்கரணத்தில் சொல்றது ஜாதி விஷயே அர்த்தம் ஜாதி விஷய ஜாதி விஷயம் சிருஷ்டி விஷயே தோற்றத்தின் விஷயம் படைப்பின் விஷயத்தில் ஏதத்து ஏத்தத்துனா இந்த எக்ஸாம்பிள் ஆகாச திருஷ்டாந்தம் நிதர்சனம் நிதர்சனம் திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் சொன்னாலே பக்ஷேது சாத்தியம் எல்லாம் வரணும் வியாப்தி எல்லாம் நிறைய சொல்லணும் எல்லாம் சொல்லியிருக்கேன் வைத்தட்ச நிறைய சொல்லிருக்கேன் நான் இங்க இங்க சொல்லி வச்சிருக்கேன் நான் இங்க சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பிரம்ம அபிநத்வா அப்படிதான் போடுவோம் ஜீவகா ந ஜாதா ஜீவன் தோன்றவில்லை பிரம்மத்துக்கு வேறாக இல்லாததினால் அப்படின்னு நினைச்சேன் பிரம்மத்துக்கு வேறாக இல்லாததினால் என்னன்னா கடஹா ந ஜத்தா சொல்லலாம் மிருதின்னத்வா கடஹான குடம் குடம் ஒன்று தோன்றவில்லை மண்ணுக்கு வேறாக குடம் இல்லாததினால் குடம் வெறும் பேர் தானே மண்ணா குடமா என்ன சொல்றது சொற்கள் ரெ இருக்கு ஆனா வந்து இருக்கிறது ஒரு பொருள் தான் பிரம்மன் ஜீவன் பிரம்மனா ஜீவன சொற்கள் ரெண்டு பொருள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மண் இஸ் இக்குவல் டு பிரம்மல் டு ஜீவன் குடம் என்ன வெறும் நாம ரூபந்தான் நாமரூபத்துக்கு சத்தா கிடையாது அதுதான் மாயங்கள் நாம ரூபந்தான் மாயை இந்த ரூபமும் நாமமும் தான் மாயை அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிடும் நாம ரூபத்துக்கு காரணம் மாயை நாம ரூபமும் மாயா காரியம் தானே அது மாயை தான் ஆனால் நம்ம பார்க்குற ரூபமும் நாமமும் எல்லாம் மாயை பிரம்மத்தோட நாம ரூபத்தை சேர்த்துன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இதை புரிஞ்சுங்கோ ஜீவகா ந ஜாதகா ஜீவன் தோன்றவில்லை பிரம்ம அபிநத்வா அதுக்கு புரியறதுக்காக என்ன சொல்கிறோம் கடவத்துங்கிறோம் கடவத்துன்னா என்ன அர்த்தம்னா கடஹா ந ஜாதகா மிருத அபிநத்வா மண்ணுக்கு வேறாக குடம் என்று ஒரு பொருதார்த்தம் ஒரு பொருள் இல்லவே இல்லை கிடையவே கிடையாது இதில் இன்னும் சில விஷயங்கள் இப்ப என்ன சொன்னார்னா இந்த ஆத்மா ஜீவைஹி உதிதா இவ அப்படி தனியாக போட்டு ஆத்மா ஜீவைஹி உதித்தஹா இவ ஆத்மா ஜீவர்களாக தோன்றியிருப்பது போல காணப்படுகிறது இதை ரொம்ப நல்ல அண்மையை கவனிச்சு சொல்றேன் நீங்களும் புரிஞ்சுங்க தெளிவு வரணுங்கிறதுக்காக வேண்டிய இதெல்லாம் சொல்றேன் எனக்கு சொன்ன தெளிவா சொன்ன திருப்தி எனக்கு வரல அதனால சொல்றேன் ஆத்மா ஜீவைஹி உதித்தீவர்களாக தோன்றி இருப்பது இவங்கிறது ரொம்ப முக்கியம் உதித்தர்த்தம் உற்பத்தா இவ ஆத்மா ஜீவர்களாக தோன்றி இருப்பது போல காணப்படுகிறது உண்மையில் தோன்றியிருப்பது போலன்னா என்ன அர்த்தம் தோன்றலேன்னு தான் அர்த்தம் அது தோன்றின மாறி தெரிகிறது ஆனால் கிடையாது நம்ம மனசுக்கு அதுக்காக சொல்லப்படுது எப்படின்னா ஆகாஷா கட்டாகி உதித்தஹா இவ அப்படி போட்டீங்கன்னா சரியா ஆகாஷா உதித்தீவைஹி உதித்தா இவ இவ உதிதா போட்டால் எப்படி ஆகாசம் கட்டாகாசங்களாக தோன்றுவது போல ஆத்மா ஜீவர்களாக தோன்றுகிறது அப்படின்னு ஆகாயம் மகாகாசம் வார்த்தையை யூஸ் பண்றோம் மகாகாசம் கடாகாசங்களாக தோன்றுவதை போல ஆகாசத்துக்கு குணம் கிடையாது ஆகாசம் நீளமாகவோ அகலமாகவோ குட்டையாகவோ நெட்டையாகவோ இல்லை ஆக ஆத்மா ஆகாசத்துக்கு குணங்கள் ஞாபகம் சப்தம் குணம் இருக்கு அது வேற விஷயம் அந்த மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி பிரம்மனுக்கும் நீளாகலம் குட்டை நெட்டை எல்லாம் கிடையாது இது வந்து இந்த சரீரத்தில் வெளிப்படுறது போல ஒரு தோற்றம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் நான் நெட்டையா நான் குட்டையாக இருக்கேன் இருக்கேன் திருண்டு தான் இருக்கேன் அது ஆகாசத்தை வந்து நம்ம திருஷ்டாந்த சொல்றபோது கிட ஆகாசத்தை என்ன சொல்றோம் இது ரொம்ப சின்ன இடமா இருக்கு இது பெரிய இடமா இருக்கு இந்த பாத்திரத்தில் இவ்வளவு குடிக்கும் இது பிடிக்காது ஒரு நிறைய ஒரு பா ஒரு நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுப்போமே அது பெருசாகவும் சின்னதாகவும் இருந்தா அதனுடைய குணங்கள் எல்லாம் குடத்தோட குணங்களே தவிர ஆகாஷத்தோட குணங்கள் கிடையாது ஆனா ஜீவன் என்ன பண்றாங்க தனக்கு நிறைய குணங்கள் இருப்பதாகவும் சரியாகணும் போகணும் என்னெல்லாமோ அபிமானங்கள்லாம் இருக்கு ஆக இந்த எக்ஸாம்பிள நீங்க இந்த அளவுக்கு போட்டு போட்டுக்கணும் ஆகாஷா டு ஆத்மா டு வார்த்தைக்கா சொல்றேன் புரிஞ்சு போயிடுத்துட்டோம் உபாதி திருஷ்டினாலஷ்டில அபேதம் அதிகாசேதம் இருக்கு ஆனால் உபகித ஆகாச திருஷ்டியா அபேதா அத்வைதா உபாதி உபகிதம்னா என்னன்னு கேட்கக்கூடாது உபாதியை உபகிதம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லும் கூட அதுக்கெல்லாம் தத்துவோதம் கிளாஸ் படிச்சிருக்கணும் மாண்டியோபுரிஷத்தில் அதெல்லாம் விளக்க ஆரம்பிச்சு அந்த கிளாஸோட ஸ்டாண்டர்ட் போயிருக்கோம் உபாதி திருஷ்டியா உபகித்த திருஷ்டியாங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு காலையில் சொல்ல உபாதி திருஷ்டியா உபகிதேதம் சொல்றீங்களே அந்த உபாதி ஒன்னு இருக்கே உபாதி தோன்றினத்தினால்தானே உபகிதம் தோன்றியது போல காணப்படுகிறது இங்க இதுதான் இதுதான் குரூசியர் ரொம்ப முக்கியம் உபாதி தோன்றி இருப்பதால் தானே எல்லாம் ஆயங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வேற விஷயம் உபாதி தோன்றியிருப்பதால் தானே உபகிதம் தோன்றியிருப்பது போல காணப்படுகிறது உபகிதத்து அதாவது குடங்கள் தோன்றியது தான் தோன்றியதால் தானே குடங்களுக்குள்ளே இருக்கும் ஆகாயங்கள் தோன்றியது போல காணப்படுகின்றன குடங்களே தோன்றவில்லை என்றால் குடங்களுக்குள்ளே ஆகாயங்கள் தோன்றியது போல எப்படி காணப்படும் எனவே ஆகாயம் என்று ஒன்று இருக்கிறது குடம் என்று ஒன்று இருக்கிறது அதை போல பிரம்மன் தான் ஜீவர்களாக தோன்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னீர்களானால் அது சரீர திருஷ்டியா ஜீவகா சரீரம் இருக்க உபாதி திருஷ்டியா ஜீவகா பிரம்மன் தான் உபாதி திருஷ்டியில ஜீவனாக தோன்றுகிறான் உபகித திருஷ்டியில ஜீவன் கிடையாது பிரம்மன் சரி ஒத்துக்கிறோம் சரி அந்த சரீரம் எப்படி தோன்றியது இந்த சரீரங்கிற உபாதி எப்படி ஆத்ம சைத்தன்யம் வந்து நீங்க ஆகாசத்தையும் சைதன்யத்தையும் கம்பேர் பண்ணுகிறீர்கள் ஒத்துக்கொள்றோம் ஆனா கடத்தையும் சரீரத்தையும் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு ஸ்தூல சூக் சரீரங்கள் இதை ஒப்பிட்டு பார்ப்பு இது வந்து நீங்க அஜாத்தியவாதம் சொன்னா ஜீவர்களுக்கு வேணாலும் ஒத்துக்கிறோம் இந்த சரீரங்கள்லாம் உற்பத்தி ஆயிருக்கேன் இதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரே போடா படுறாரு ஆகாசம் தான் குடமாகவும் தெரிகிறது ஆகாசம் தான் கொடத்துக்குள்ள இருக்கிறது ஆகவும் தோன்றுகிறது ஆகையினால ஆகாசம் தான் கொடம் அதே மாதிரி பிரம்மன்தான் சரீரமாகவும் காட்சியளித்து சரீரத்துக்குள்ளிருக்கும் ஜீவனை போலவும் அது காட்சியளிக்கிறது அப்படின்னு அப்பத்தானே பூர்ணமான நிஷேதம் பண்ண முடியும் இது பிரதிஜதான் அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த சரீர நிஷேதம் பண்றது மூலம் ஜகத்தே நிஷேதம் பண்றது எல்லாம் சரீரம் தானே நம்முடைய சரீரத்தை பஞ்சபூதமயமான சரீரத்தை பொய் புரிய வந்து இதுவும் தோன்றமில்லை தோன்றி இருப்பது போல ஒரு தோற்றம் நிழல் தானே நிழலுக்கு எங்க சத்தியம் சரி நீங்க குடத்தை சொல்ல முடியுமான்னு அவன் குடத்துக்கு சொல்றேங்கிறார் இந்த பாரு சங்கா தைகி சங்கா தைஹி பத்து சங்காதத்தினால் குடங்களை போல குடங்கள் முதலானவை எடுத்துக்கலாம் எல்லாம் விவர்த்தோபாத குடம் என்னது மண்ணுக்கு அந்நியமாக இல்லை மண் பிளஸ் நாம ரூபந்தான் குடம் அப்ப குடம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன குடம் என்ற ஒரு சொல்லுக்கு பொருள் உண்மையிலே கிடையாது அந்த சொல் வந்து பொருளற்ற இருப்பற்ற சொல் அப்படி சொல்லணும் பொருளற்ற அர்த்தம் தனக்கு இருப்பில்லாத ஒரு சொல் தான் குடம் அந்த இருப்பில்லாத சொல்லான அந்த குடத்துக்கு இருப்பு எதுன்னா மண்ணு களிமண் தானே வந்து ஒரு ஐம்பது குடம் பண்ணாலும் நூறு குடம் பண்ணாலும் ஆயிரம் குடம் பண்ணினாலும் எல்லா குடமும் மண்ணுதானே எல்லா குடமும் மண்ணுதானே மண்ணுக்கு வேறாக எந்த குடமும் இல்லை ரொம்ப உங்களுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும் சரி மண் எதுல வந்ததுன்னா ஜலத்திலிருந்து வந்ததுன்னா வருங்க இங்கிருந்து போறது வருங்க ஆக குடம் என்பது மண் பிளஸ் நாமல்யதிக்கு வரல இன்னும் பிளஸ் நாமரூபத்துக்கு தான் ஜலம் தான் வந்து அளிக்கிறது காரியமா நமக்கு தெரியும் அப்புறம் ஜலம் எதுட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா தான் அக்னி பிளஸ் நாமரூபம் ஜலம் நாமரூபம் தான் அப்புறம் அக்னிய என்னாச்சுன்னா வாயு பிளஸ் நாமரூபம் அக்னி வாயு என்னன்னா ஆகாசம் பிளஸ் நாமரூபம் வாயு ஆகாசம் என்னது வேறொருக்கு திருஷ்டாந்தான் சொல்லி சயின்ஸ்லயும் ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க ஒண்ணு கஷ்டம் இல்லை அப்போ பிரம்மன் சைத்தன்யம் பிளஸ் நாமரூபம் டு ஆகாஷ் சொல்ல போனா எல்லாமே நாமரூபம் விகாரோ நாமதேயம் மிருத்திக்கேச்சேவ சத்தியம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கு எல்லாம் நாமரூபம் ஆகையினால குடமும் ஆகாசம்னு சொல்லி சித்தாந்தம் பண்ணிவிடுறார் வச்ச சங்காத்தேகி சங்காதேகின்னா என்ன காரியமாக இருக்கு ஆகாசத்தினுடைய சங்காதம்தானே இந்த குடம் அப்படின்னா குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் மாற்றம் பிரம்மன் இல்ல குடமும் பிரம்மன் தான் குடமும் பிரம்மந்தான் சரி கடஹா கடாகாசா நாதஹா ஈவன் குடம் தோன்றியது போல இருக்கிறது ஆகாசமும் தோன்றியது போல இருக்கிறது உண்மையில் எதுவும் தோன்றவில்லை தோன்றியது போல் காட்சி அளிப்பது மாயை இதை வச்சு எதுல நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இந்த ஷரீரமும் பிரம்மன் இந்த சரீரத்தில் வெளிப்படுற ஜீவனும் பிரம்மன் இந்த ஜீவனும் சரி ஷரீரமும் சரி தோன்றியிருக்கிற மாதிரி இருக்கு ஜீவனாவது ஷரீரம் ஆகுது கிடையாது இது அஜாதி இந்த ஜீவனோ சரீரமோ ஜீவனோ தோன்றது ஆகவே இது தோன்றாததுனால ஜீவனும் இல்லை சரீரமும் இல்லைன்னு சொன்னால் யார் யாரை பூஜை பண்ணுறது யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறது யார் யாரை பக்குவப்படுத்திக்கிறது யார் யாருக்கு அன்பு காட்டுறது நமஸ்காரம் பண்ணவும் முடியாது ஆசீர்வாதம் பண்ணவும் முடியாது ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு துவைதம் ஆனால் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் துவைதம் ஆனால் பூஜை பண்ணுறதுக்கும் துவைதம் ஆனும் ஒன்னும் கிடையாது அன்பு காட்டுறதுக்கும் துவைதமான பொறாமப்படுறதுக்கும் துவைதமான நல்ல குணத்துக்கும் துவைதமான துவைதமான இது ஒரே அடி நல்ல குணமும் இல்லை கெட்ட குணமும் இல்லை நிர்குணம் அதனால சில பேருக்கு இது ஒன்னும் இமோஷனையே சாட்டிஸ்பை பண்ணாது போல் இருக்கே வாஸ்தவ நம்ம உணர்ச்சிகளை எல்லாம் இது திருப்திப்படுத்துமா உணர்ச்சின்னு என்ன இங்க இருக்கு உணர்ச்சியே திருப்தி பண்ண முடியாதுப்பா உணர்ச்சின்னு உணர்றதுக்கு இருந்தால் உணர்ச்சி இப்படிதான் சொல்லுவோம் இப்படிதான் இங்க போறது ஜாத்தம் ஏதது நிதர்சனம் ஜாத்தம் என்ன தோன்றிய விஷயத்தில் இந்த திருஷ்டாந்தம் சொல்லப்படுகிறது ஜீவை பார்க்கும்போ அதெல்லாம் அந்த இது புரிஞ்சிருக்கும் சங்காத்தை அப்படி போட்டுக்கணும் அந்த இதையும் பிரிச்சு புரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன சொன்னோம் ஆத்மா ஜீவைஹி உதிதா இவ ஆகாஷவத்து இது வந்து உபாதியும் உபாதியும் ஆத்மாதான் உபஹிதமும் ஆத்மாதான் அப்படி சொல்ற பரமாத்மா அர்த்தம் உபாதியும் ஆத்மாதான் உபஹிதமும் ஆத்மாதான் ஏன்னா உபஹிதத்தை மாத்திரம் சைதன்யம் மாத்திரம் ஆத்மான்னு சொல்லிட்டு உபாதி என்ன ஆகிறது கண்டினியூ பண்ண தான் உபாதியையும் ஆத்மான்னு சொல்லணும் உபாதியும் ஆத்மா அபிந்தம் தான் உபஹிதம் புரியும் ஆத்மா அபிணம் ஆகாஷ அபிநகா டட்டாக்காசா மகாகாஷ அபிண்ணா டட்டாகாசா அதே மாதிரி ய அபிந்தா பிரதிபிம்பை அது கூட புரிஞ்சுக்கலாம் கஷ்டமே இல்லை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் மகாதீப பிரபா பாஸ்வரம் திருஷ்ட ஜமிதி அதாவது எந்த சைதன்யம் வந்து இந்த சரீரத்துக்குள்ள சரீரத்தை எல்லாம் விளக்கிக் கொண்டு இந்திரியங்கள் வழியா பொருளை எல்லாம் போய் வியாபிக்கிறதோ அந்த பொருளையும் அதுதான் வியாபித்து விளங்கும்படி செல்வது என்ன பண்றானா விளங்குகின்ற பொருளையும் சைதன்யம் விளக்குகிறது விளங்கி கொள்பவனையும் சைதன்யம் தான் அப்படி சொல்லியிருக்கு விளங்குபவனையும் விளக்கப்படுகவை படுகின்றவைகளையும் சைதன்யமே விளக்குகின்றது எனவே சைதன்யத்துக்கு வேறாக ஒரு இல்லை அதுக்கு அந்த திருஷ்டா சொல்லப்பட்டிருக்கு ட்ரை பண்ணுங்க ஆக ஜ அதாவது ஜ விஷயத்தில் இந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா அஜாத்தின்னு புரிஞ்சுக்கோரம் வந்த சரமி பரமாஸ்தி வேதாந்தேஷு சா மகா காசாத் ஹிடா காஷோ நரமார்த்ததா இத்தியபிப் சங்கராச்சரியன் கடைசியில ஒன்று சொன்னார் இதெல்லாம் மந்த புத்திக்காக சொல்லப்பட்டதுதான் சிருஷ்டியே எங்கெல்லாம் வேதாந்தத்துல சிருஷ்டியை பத்தி பேசப்பட்டிருக்கோ அது மந்த புத்திக்காக சொல்லப்பட்டது எது துவைத்த ஈஸ்வர பூஜை ஈஸ்வரன் வந்து வேற நீ வேறேன்னு சொன்னதெல்லாம் எதுக்குன்னா உன்னோட உன்னோட புத்திக்கு அதுதான் புடிபடும் அதுக்காக சொல்லப்படுது அதுதான் நான் ஏற்கனவே ஒரு வகுப்புகள் நான் சொல்லிருக்கேன் கேட்டிருப்பீங்க சங்கேப சாரீரக ஆச்சாரியர் சர்வஜாத்வ முனி ஈஸ்வரனை பத்தி அதிகாரிக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணணும் சொல்லியிருக்கார் மந்த அதிகாரிக்கு ஈஸ்வரனை நிமித்த காரணமாக மாத்திரம் சொல்லி கொடு சொல்லிக்கு ஈஸ் கொடுத்து காலம் மினிஸ்டர் ரூல் பண்றோ அப்படி அங்க இருக்கா இப்போ எல்லாம் இங்கே வந்தால் யார் ஹெட்டுன்னா என்ன சொல்லுவாங்க சாமியார் தான்ப்பா இதான் நிமித்த காரணம் இங்கே உட்காந்துருக்கு இது மண்டையில் இருக்கிற பிராந்தம் எப்படி இல்லை சொல்லாமல் நிமித்த காரணம் அப்படி சொல்லுவாங்க இது சௌரியம் ஒரு ஆழ் ஒரு இடத்துல இருக்கார் அவருக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அது நிமித்த காரணமாக தைத்தமாக இதுதான் வைகுண்டத்தில் இருக்கார் பெருமாள் அப்ராிருத சரீரத்தோடு இருந்துருக்க அவருடைய சரீரம் நித்தியமானது நம்முடைய மாதிரி பஞ்சபௌ பாஞ்ச பௌத்திக சரீரம் இல்லை அவருடைய சரீரம் விசேஷமான தேஜோமயமான சரீரம் நான் தற்பாசையது சூரிய அங்க அவரே பிரகாசிக்கிறபோது சூரியன் எங்கிறதுக்குங்க நான் சசாங்க நான் பாவக்காக எத்கத்வா இது எவ்வளோ ஆனந்தமா இருக்கு இது சினிமாவும் எடுக்கலாம் கஷ்டமே இல்லை புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கு ஆமா சோனியா பார்ாமே இருக்கலாம் போல் இப்படி இல்லாமல் சொல்லிட்டு நேரு மாற அந்த கிளாஸ் எடுத்து என்ன பண்ற ஸ்லோகம் அங்க இருக்காரு நீங்க எல்லாரும் நம்மள சொன்னீங்க இல்லை இல்லை பாரு அப்பா அவர் தான் அப்பா அவர்தான் என்னமார் பெருசா வந்து ஒரு ஆள் உட்கார்ந்து ஒன்பது அடி பேரத்தில் உட்கார்ந்து படுத்தி எடுத்துட்டு இருக்காரு அப்படி கூட சொல்லலாம் நல்லதெல்லாம் பண்றாருன்னு சொல்லலாம் இப்படி வேணாலும் நம்ம வார்த்தையை பயன்படுத்துறோம் அது நிமித்த காரணம் கொஞ்சம் பக்குவம் இருந்துன்னா என்ன சொல்கிறோம்னா செலந்தி பூச்சி உதாரணமெல்லாம் சொல்லி சொப்ன உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அந்த பிரம்மன் தான் இந்த உபாதான காரணமாகவும் ஆகிட்டார் நிமி அபின்னிமித்தோபாதான காரணமாக அவர் இருக்கார் இதுதான் பேதாபேதவாதம் அபிநிமித்தோபாதான காரணமாக இருக்கார் இதில் எல்லாம் பரிணாமங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் நினைத்த காரணம்னா சித் அது சித்த விக்ரம் வேணும் இல்லையா மனசில் பிளான் பண்ணாமல் சிருஷ்டி பண்ண முடியுமா யார் யார் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கான் எவ்வளோ பாவம் பண்ணுறான் எல்லாம் கணக்கெல்லாம் வச்சுண்டு மகா மகா கம்ப்யூட்டராக இருக்கணும் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு அந்தந்த தரு கருண புவன போகத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டுருக்கணும் நிமித்த காரணம் அதுக்கும் சித்த விக்ரம் ஒரு உயர்ந்த விகாரமாக இருக்கும் அவ்வளோதான் அது இருக்கணும் பிரம்மனுக்கு அப்புறம் பரிணமிக்கணும் உலகமாக மாறணும் அது நம்ம சொல்றதில்ல உத்தம அதிகாரிக்கு என்ன சொல்றோம்னு கேட்டா விவர்த்தோபாதான காரணம் நகை தங்கம் நகையாக காட்சி அளிப்பது போல தண்ணீர் அலையாக காட்சி அளிப்பது போல நூல் ஆடையாக காட்சி அளிப்பது போல மாறாம இருக்கிற காரணம் எந்த வித நிர்வீக்கார காரணம் நிர்வீக்கார காரணம் விவரத்த காரணம் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் சவிகார காரணமா இருக்கு அதுல சவிகாரத்துவம் இருக்கு ஆனா விவரத்த காரணத்துல விகாரத்துவம் கிடையாது நிர்விகார காரணம் அத்வைதம் சித்திக்கணும்னா பிரம்மண நிர்வீகாரண காரணமா நிர்வீகார காரணமா சொன்னா தான் அத்வைதம் சித்திக்கும் இல்லாட்டி துவைதந்தான் ஸ்ட்ராங்கா அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணி பண்ணி பண்ணி அந்த மனநிலையடை மன மனசோட கண்டிஷனை துவைத்தத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணலாம் இன்னும் கஷ்டமே கிடையாது ஆனால் அது உண்மையாக இருந்த கேள்வி அப்புறம் ஒரு சந்தேகம் வந்துருதுன்னு வச்சு உங்களேன் ஒரு சும்மா கேட்டு வைக்கிறோம் ஒரு சந்தேகம் சரி இந்த ஜென்மாவில் நீ பண்ணிட்டேன் நீ வந்து எல்லாம் அப்படி போய் இந்த இன்னும் சொல்லுவாங்க இந்த மெழு இருக்கேன் நகை வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு அந்த தங்கமெல்லாம் செதறி இருக்கும் அதுக்கு ஒரு மெழுனு வச்சுப்பாங்க அந்த மெழுகை வச்சு அங்கங்கே ஒத்தி ஒத்தி எடுத்து அதை வந்து அப்புறம் ஏதோ பாத்திரத்தில் போட்டு உருக்கி தங்கத்தை தனியாக எடுத்துவாங்க இல்லையா அது ஒரு உதாரணமாக சொல்லிட்டாங்க அவங்க அது மாதிரி இந்த ஜீவர்கள்லாம் என்ன ஆடுவாங்கன்னா ஈஸ்வரன் மெழுகு எல்லாம் உள்ள போய் ஒட்டி விடுவாங்க திரும்பவும் எவனாவது காய்ச்சி தனியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதே மாதிரி திரும்பவும் நாம் பிறந்துவிட்டா என்ன பண்ணுறது பழைய பண்ணி அடையிறதா கலந்து விட்டேன் தங்கம் தூள் ஒட்டிக்கொள்வதை இன்னொரு திருஷ்டாந்த வேலை சொல்றாங்க தெரியறதில்ல ஆனா நட்சத்திரங்கள்லாம் தனித்தனியா தானே இருக்கு தனித்தனியாத்தான் இருக்கு ஆனா நட்சத்திரங்கள்லாம் தெரியதில்லை வேற்றுமை தெ ஆனால் உண்மை தெற்றுமை தெ அப்படின் சொல்ித்தாந்த ஒிட்டம் ஒி போனாலும் இருக்கோம் ஆனா வேற இருக்கோம்னு தெரிய இதெல்லாம் சமாதி அவஸ்தை எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் சமாதியிலே இருக்கணும் நெட்டை கூடல் அப்படி சொல்லி கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் அப்படி அதில் போயிட்டோம்னா தப்பு இல்லை நம்ம அதெல்லாம் பயிற்சி பண்ணுற தப்பு இல்லை ஆனால் அது உண்மை இல்லைங்க அப்படி போனால் திரும்ப வரமாட்டோங்கிறதுக்கு என்ன கேரண்டி யட்சான அவஸ்தான்னு ஒன்று இருக்குங்கிறா அது அதுக்கு ஸ்ருதியை வச்சுக்கிட்டு ஆமாம் போனா வேதம் சொல்லி எடுத்து திரும்பி வரமாட்டான்னு சொல்றது நச புனராவர்த்தத்தை நச புனராவர்த்தது அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் பிரம்மசூத்திர கடைசியும் திரும்ப வரமாட்டான் திரும்ப வரமாட்டான் சப்தாத் படிச்சு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமே வந்துடும் அனாவிருத்திஹி சப்தாத் அனாவிருத்திஹி சப்தாத் நச புனராவர்த்தே நச புனராவர்த்தே மறுபடியும் அவன் மறுபடியும் வர்றதில்லை புனர்ஜன்மதி மாமேர்ஜுனாஸ்வ ஆப்ரம புவனோ புனராவர்த்தினோர் மாமு பேச்சதும நவித்திய ஆகையினால உங்களுக்கு இப்போ வந்து அத்வைதம்னா ஏதோ மேலிருந்த வாரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்வைத்திலே சந்தேகம் வராது அத்வைத டீப்பாக பார்க்க பார்க்க நிறைய பேருக்கு அத்வைதத்திலே சந்தேகம் அத்வைதத்தை ஆழமாக பார்க்க பார்க்க அத்வைதத்திலேயே சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் நம்ம சரியா படிக்கணும்னு அர்த்தம் அது மாத்திரம் எவ்வளவு தூரம் துவைதத்துல ஆழமா இருக்குங்கிறதும் புரியும் அத்வைதத்தை ஆழமா நம்ம சொல்ல சொல்ல நம்ம மனசு எவ்வளவு தூரம் துவைதத்துல ஆழ்ந்து போயிருக்கிறது அப்படிங்கறதும் புரியும் சரி இனி அடுத்த ஸ்லோகம் என்னன்னா இப்ப என்ன சொன்னார் பறக்கவே இல்லைன்னு சொன்னார் இப்ப என்ன சொல்றாருன்னா பறந்தா தானே சாகிறது आकाशे புரிஞ்சுக்கணும் முதல் வரி வந்து ஜீவ நிஷேதம் பண்ணப்பட்டது ஜீவத் ஜீவ நிஷேதம் பண்ணால் தப்பு இல்லை ஜீத்வேதா ஜீவ நிஷேதா ஜீவத்தன்மையை நீக்குவது ஜீவனை நீக்குவது ஜீவனை தன்மையை நீக்கிறது தான் இங்கே வேலை அதே மாதிரி கட்டாதி சங்கா தைகின்றது என்ன ஜகத் இந்த ரெண்டு லைன்லேயும் ரெண்டாவது லைன் வந்து ஜெகத்த நிஷேதம் பண்றது அதுக்கு அவர் என்ன பண்ணிவிட்டார்னா சங்கா தைகி அப்படி போட்டு உடம்பை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற எப்படி இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பஞ்சபூதங்களெல்லாம் என்னது அது ஒன்றும் காரண காரண குணங்கள்ல இருக்கு ஆகையினால இது கிடையாது அப்ப ஜகத் நிஷேதம் இப்ப நாலாம் ஸ்லோகத்திலிருந்து ஒன்பதாம் ஸ்லோகம் வரைக்கும் ஜீவ நிஷேதம் மாத்திரம் பண்ண போற ஜீவன் கிடையவே கிடையாதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்ற ஒன்பதாம் ஸ்லோகம் மரணே சம்பவ செய்வ நிறைய சொல்ல போற சந்தேகங்கள்லாம் நமக்கே தோன்றாத சந்தேகங்கள்லாம் கேட்க நமக்கு ஒன்றும் தோணாரு நமக்கு இதை கேட்டாலே பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் அவர் நிறைய சந்தேகங்களெல்லாம் கிளப்பி அதுக்கு பதில் சொல்றார்ஷு பிரலீனேஷு கடங்களெல்லாம் ஒடுங்கிய பிறகு கட ஆகாஷாதயா யதா யதா எப்படி கட ஆகாசாதிகளெல்லாம் ஆகாஷாதயா பகுவச்சனம் போட்டிருக்க உண்மையிலே கிடையாது ஒரே ஆகாசந்தான் யதா ஆகாஷே சம்பிரந்தே ஆகாசத்தில் ஒடுங்கி விடுகிறதோ தத்வத்து ஜீவாக இக ஆத்மனி ஆத்மாவிலிருந்து தோன்றிய ஜீவர்கள் ஆத்மாவிலேயே ஒடுங்கி விடுகிறார்கள் தோன்றியது போல காணப்பட்ட ஜீவர்கள் அதிலேயே ஒடுங்கி விடுகிறார்கள் என்ன என்ன அர்த்தம் மரணமும் கிடையாது குடத்துக்கு ஆறுது அது கடம் வந்து தன்னுடைய காரணத்துல லயமாறுது தன்னுடைய காரணத்துல லயமாறுது ஆகாசமும் என்ன ஆகுறது மகாகாசத்தில் இதாடுது ஏன் வச்சுக்கணும் ஆகாசம்தான் கட ஆகாசத்துக்கும் சரி கடத்துக்கும் சரி கட ஆகாசத்துக்கும் இதான் காரணம் கடத்துக்கும் ஆகாசம்தான் காரணம் அதே மாதிரி இந்த பிரம்மன்தான் ஆத்மாதான் இந்த ஜீவனுக்கும் காரணம் சரீரத்துக்கும் காரணம் ஷரீரமெல்லாம் அழியிற போது சரீரமெல்லாம் ஒடுங்குற போது எப்படி சரீரத்தில் இருக்கிற ஜீவர்கள் ஒடுங்கி விடுகிறார்களோ அப்படியே இதுவும் பிரம்ம ஆத்மாவில் ஒடுங்கி விடுகிறது சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களும் சரீரமும் ஒடுங்கி விடுகிறது காரணத்துல ஜீவர்களும் ஒடுங்கி விடுகிறார்கள் ஆக மரணமும் கிடையாதுன்னு ஆச்சம் ஆகவே ஜட்டாதிஷு கட்டாதிஷுன்னு ஆதி கொட்ட ஏன் வச்சுங்க குடம் முதலான முதலானனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் எடுத்துக்கொள்ளநேஷு பிரளயம் அடையும் பொழுது பொருள்கள் அனைத்தும் ஒடுங்கும் பொழுது அந்த பொருள்களின் இருக்கின்ற ஆகாயமும் எப்படி அந்த மகாகாசத்தில் நன்கு ஒடுங்கி சம்பிர்தே நன்கு ஒடுங்கி விடுகின்றனவோ உண்மையாது நிஜமாவே ஒடுங்கிதான் இது உடஞ்சி போச்சு அவ்வளவுதான் இன்னும் ஒடுங்கல குடங்கள் உடைந்தன குடங்கள் அழிந்தன ஆக குடத்துக்குள் ஆகாயம் தோன்றியது அந்த ஆகாயம் அந்த ஆகாயத்தில் ஒடுங்கியதுனா உபச்சார வார்த்தை வாஸ்தவம் கிடையாது அது மாத்திரமில்ல அந்த குடமும் ஆகாயத்தில் ஒடுங்கி விடுகிறது ஞாபகம் குடத்தில் இருக்கிற ஆகாசமும் ஆகாயத்தில் ஒடுங்கி விடுகிறது அந்த குடமும் ஆகாயத்தில் ஒடுங்கி விடுகிறது ஆகாயமும் ஆத்மாவுக்கு அபிண்ணமானது ஆகவே ஆத்மாதான் தத்வீவாக அதை போலவே இது திருஷ்டாந்தம் ஆகே எப்படி போட்டுக்கணும் எட்டாக்கஷா டட்டாதிஷு பிரலீன ஆகிரலீய்தமனி ஜீவா சம்பிரலீய்தே அப்படி அன்வயம் பண்ணிக்கணும் இன்னொரு தான் சொல்கிறேன் எட்டாசா டட்டாதிஷு பிரலீன ஆகாசே சம்பிரலீயே தத்வத்து இஹ ஆத்மீ ஜீவாக பிரலீயந்தே ஜீவர்கள் ஒடுங்கி விடுகிறார்கள் எப்படி கட்டாக முதலானவைகள் அங்கே ஆதயப்பட்ட கடாகாசம் முதலானவைகள் முதலானவைகள் ஒடுங்கும் பொழுது அழியும் பொழுது அந்த மகாகாசத்தில் நன்கு ஒடுங்கி விடுகின்றனவோ ஆக குடமும் சரி குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் அதே மாதிரி ஆகாஷே சம்பிரலீயே ஆனால் இங்க முக்கியமாக ஜீவர்களை தான் எடுத்துட்டு இருக்க சம்பிரலீய தத்வத் ஜீவாக அதை போலவே ததான் அர்த்தம் ஜீவர்கள் இங்கு ஆத்மாவின் ஒடுங்குகிறார்கள் நான் வச்சுக்கோ எல்லாம் நல்ல நிஷ்டைக்காக நல்ல மனசில் பதிய வைக்கிறதுக்காக இந்த யுக்தியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார் நம்ம என்ன இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து ரொம்ப நேரம் சொல்லுவோம் அந்த பார்த்தியா எல்லாம் திரை தான் இருக்குது அந்த திரையில் எல்லாம் வந்துட்டு போயின்ட்டுருக்கு காட்சிகள்னால் திரைய தவிர ஒன்றுமே இல்லை எப்படி திரையில் வந்து எல்லாம் வருது தண்ணியும் வருது நெருப்பும் வருது சண்டையும் வருது பாட்டும் நடக்கிறது எல்லா காட்சிகளும் அதில் வருதப்பா அத்தனை காட்சியும் அந்த ஸ்க்ரீனில் தான் காட்டப்படுகிறது ஆகவே எல்லாம் இந்த ஸ்க்ரீன் உதாரணம் நல்ல திருஷ்டாந்தம் நம்ம தான் அதை வேறு தினமும் பார்த்துட்டு வேறே இருக்கும் அந்த டிவி ஸ்க்ரீன் இருக்கேப்பா அது வந்து அபிந்தமாக இருக்குது பார்த்தியா இத்தனவும் அதுலேயே தோன்றி அதுலேயே இருந்து அதுலேயே ஒடுங்குகிறது எதோவாயுமானி பூத்தானி ஜாயந்தே ஜீவந்தி திரி விதி சுலபமா இருக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஆனா கேப்பார் என்ன இருந்தாலும் சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அது திருஷ்டாந்தத்தில் கேள்வி நம்ம வந்து சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் அது வந்து உங்களுக்கு தெரியாது அது சட்டிலா ஒரு வேவ் இருக்கு அது வேற சேர்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஏதோ இருக்கு அதனால அங்கிருந்து ஒருத்தன் ரிலே பண்றான் அதனால தான் இங்கே தெரியறது அது மாதிரி வைகுண்டத்திலிருந்து பெருமாள் பண்றாரு ஏதாவது சொன்னான்னு வச்சு உங்களே என்ன சொல்ல முடியும் வைகுண்டத்திலிருந்து பெருமாள் ரிலே பண்ணிட்டு இருக்க அத்தனை ஷோவும் அங்கிருந்து தான் கேட்டுறார் அவர் நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கார் புது புது டிவியெல்லாம் அப்பப்போ உற்பத்தி பண்ணுவார் சொல்லலாமே அப்படி சொன்னால் நம்ம பதில் சொல்ல முடியுமா நம்ம அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஸ்கிரீன் திருஷ்டாந்தே சொல்லின்றிருக்கோம் இப்போ அங்கே சொன்னாம வச்சு இது மாதிரி தான் இந்த துவைதிகள் எல்லாம் இந்த ரஜ்ஜு சர்ப்பத்தை ஒத்துக்க மாட்டாங்க இந்த ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்ட எதை நம்ம வச்சுட்டு அத்வைதத்தை சொல்கிறோமோ ஆபரண திருஷ்டாந்தம் ஒத்துக்கிறது இல்லை ரஜ்ஜு சர்ப்பத்தை ஒத்துக்கிறது இல்லை ஸ்வப்னத்தையே சத்தியம்னு சொல்கிறவ மட்டுமே என்கிட்ட பேசுறது சொப்னம் சத்தியங்கிறாங்க கணம் உண்மைதான் ஏன்னா கனவு உண்மைன்னு அவங்க நிரூபித்தா தான் அவங்களுக்கு நனவில்லை தெய்வத்தை ஒத்துக்க முடியும் அவங்களெல்லாம் சொப்ன சத்தியத்துவவாதிகள் சொப்ன சத்தியத்துவவாதிகளை போய் ஜெகத் ஜாகிர சத்தியத்துவவாதம்னு சொல்லணுமா இன்னும் நம்ம ஸ்வப்னம் சத்தியம் இல்லைன்னு வச்சுதான் ஜாகிரதையே சத்தியம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு திருஷ்டாந்த இதெல்லாம் இருக்கோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடும் அதனால தான் அவங்கெல்லாம் தாக்கம் கிடைக்கும் தர்க்கத்தில் ரொம்ப நிபுணர்கள் தைத்திகள்லாம் இப்போ நம்மளே தர்க்கம் படிக்கணும்னா அவங்க கிட்ட தான் போய் படிக்கணும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நிலைமை தர்க்கசாஸ்திரம் படிக்கணும்னா நே அவங்க கிட்ட தான் போய் படிக்கணும் அது ரொம்ப பல வலிமை வாய்ந்தது இந்த இது சரி இப்போ இன்னொரு டாபிக் ஆரம்பிக்க போகிறது கூட பார்த்துட்றோம் உற்பத்தியா கட்டா காஷாதி உற்பத்தி பிரலையே கட்டா காஷாதி பிரலையா தத்வது தேகாதிசங்காத்தோத்பத்தியா ஜீவோத்பத்தி ரொம்ப சொல்ற தற்பிரலையை ஜீவாநாமிக ஆத்மனிப் பிரலையஹா ந ஸ்வதஹா தோன்றவில்லை ந ரொம்ப முக்கியம் ந அது ஒன்று தானே இப்படிலாம் ஒன்று ஆகறதில்லை அந்த மாயக்காட்சிங்கிற எப்படி குடம் முதலானவைகள் தோன்றுவதால் குட ஆகாசங்கள் தோன்றுகின்றனவோ எப்படி குடம் முதலானவைகள் ஒடுங்கும் பொழுது கூட ஆகாசங்களும் எப்படி ஒடுங்குகின்றனவோ அப்படி தேகாதி தேகங்கள் எல்லாம் தோன்றுவதால் தேகாதிசங்காத உற்பத்தியா ஜீவோத்தி தேகம் முதலான கூட்டு சேர்க்கைகள் ஏற்படுவதால் ஜீவன் தோன்றுவது போல காணப்படுகிறார் அது அத்திரையே தற்பொழையான அர்த்தம் தேகாதி சங்காத பிரலையே தேகாதி சங்காதங்கள்னா தேகாதினால வஸ்துக்களை எல்லாம் சேர்த்துக்கணும் பிரலயேச்ச ஜீவானாம் மிக ஆத்மனி ஜீவர்களும் ஒடுங்கி விடுகிறார்கள் ஜீவ ஆத்மனின் பிரளயகா ந ஸ்வதா உண்மையில் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை அங்கே பிறப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டது இங்கே இறப்பில்லைன்னு சொல்லப்பட்டது ஜீவர்கள் தோன்றுவதும் இல்லை ஜீவர்கள் மறைவதும் இல்லை ஜீவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அதான் இந்த இந்த கருத்தையை இனி அழுத்தமாக சொல்ல போற பார்க்கலாம் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி வரப்போகுது இதை கேட்டவுடனே நமக்கு சந்தேகம் வந்துடும் ஆமாம் ஆமாமாமா இந்த சந்தேகம் வரணுமே முக்கியமான விஷயமாச்சே நம்ம சமாச்சாரமாகச்சே தோணுது நம்ம இதனுடைய தாற்பயம் என்ன சர்வதேகேஷு ஆத்ம ஏகத்வ ஏகத்துவ ஏகஸ்மின் ஜனன மரண சுகாதிமத்யாதி சுகாதிமத்து ஆத்மனி சுகாதிமத்யா ஆத் சர்வாத்மனாம் தம்பந்த கிரியாபல சாங்கரியம் சார் இது யா ஆகுத்தின தான் பிரதி இது உச்சியந்தே துவைதிகளுக்கு பதில் சொல்றாங்க எல்லா சரீரத்திலையும் ஆத்மா ஒன்று தான் சொல்லுகிறீர்கள் இது ஒன்று ஞாபகம் அத்வைதிகள் மாத்திரம் தான் ஆத்ம ஏகத்துவாதி உங்க ஆத்மா ஏன் ஆத்மா வேற வேற கிடையாது மற்ற எல்லா மதமும் விசிஷ்டா துவைதம் துவைதம் சைவ சித்தாந்தம் எல்லாரும் ஆத்ம பகுத்வாதிகள் ஆத்ம பகுத்துவாதிகள் ஆத்மாவுக்கு பரிமாணம் சொல்லுகிறவர்கள் ஆத்மா வந்து அணு பரிமாணமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் இதெல்லாம் அவங்களுக்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்கும் அவ்வளவுதான் சொல்லப்படுறவங்க பரஸ்பரம் விருத்தியந்தே தைராயம் ந விருத்தியத்தை அவங்க தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம அவங்களோட சண்டையே போடுறது இல்லைங்கிற துவைதம் எப்பவுமே சண்டைதாங்கிறார் துவைதத்துல ராகத்வேஷன் சண்டை அது எந்த லெவலுக்கு போனாலும் இருக்கும் ராகத்வேஷத்தோட இது தன்மையில வித்தியாசம் இருக்கலாம் ஆனா ராகத்வேஷம் இருக்கத்தான் போறது பேரு ஒரு கோணம் இல்லாட்டி இப்படி மதங்கள்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குமாயின் நமக்குள்ளேயே பூதலய மாயின் ஆகின்ற மாஜை முதல் என்பர் சிலர் பொறிபுரன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் கரண முடிவு என்பர் சிலர் நாதமயம் என்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் என்பர் சில கருதி நாடில் அரு என்பர் சில பின்னும் உண்ணும் கெட்ட சூனியமதி என்பர் சில சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் எது எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் இப்படிலாம் பதில் சொல்லா சித்தாந்தம் நிக்காது அதுக்குதான் இத சொல்றக்கும் சுக துக்கம் இருக்கு உனக்கும் சொல்வதே நான் சுக்கமா படுற போது நீ சுகப்படுற நீ சுகப்படுற இன்னும் ஒரு ஒரு நேரத்தில் இப்போ நம்ம இங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சுகமும் வித்தியாசமா இருக்கு இன்னொருத்தருடைய சுகமும் வித்தியாசமா இருக்கு துக்கம் வித்தியாசமா இருக்கு ஆனால் இப்படி ஆத்ம ஏக்கத்துவத்தில் வந்து ஒரு ஒருத்தர் சுக்கி துக்கி சுகமும் துக்கமும் இல்லை யாருக்கு சம்சாரம் யாருக்கு ஜீவனுக்கா பிரம்மனுக்கா சரீரத்துக்கா திரும்பவும் கிடையாது சுகமாவது துக்கமாவது அப்படிதான் சொல்லுவோம் பழ சுகமும் துக்கமும் அது உபாதி எப்படி சரீரம் வந்து வேற வேறையா இருக்கோ சரீரம் வேற வேறையா இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம் என்னமே ஆனா ஆத்மா வந்து ஒண்ணுதான் இப்ப என் கடைசியில பதில் என்ன தெரியுமோ சரீரமும் ஆத்மா என்ன கடைசியில் இந்த எல்லாம் காரணத்துக்கு போனால் என்ன ஆகும் எல்லா சரீரமும் பிரம்மந்தான் எல்லா ஜீவர்களும் பிரம்மந்தான் அதான் நம்ம இதே சொல்கிறோம் அப்போ இந்த சுக துக்கமெல்லாம் எப்படி அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போ சர்வ தேகேஷு ஆத்மா ஏகத்துவ ஏகத்துவே இப்படி பண்ணி ஏகத்துவே சதி எல்லா தேகத்துலேயும் ஆத்மா ஒன்றுங்கிற பட்சத்தில் ஏகஸ்மின்னு ஜனன மரண சுகாதிமத்தியா ஆத்மனி சர்வாத்மனம் தத் சம்பந்தா ஒரு ஆத்மாவுக்கு தான் இதுன்னா எல்லா ஆத்மாவுக்கு இது வரணும் ஜென்ம மரணம் ஒரே ஆத்மாவுக்குதான் ஜென்ம மரணம் சொன்னா இன்னும் புரிஞ்சுக்கிற பாருக்குமா உபாதியா ஜீவன் உபாதியா உபகிதமா பிரம்மனுக்கு ஜீவனுங்கிறது உபாதி தான் பிரம்மன் தான் உபகிதம் அதனால ஜீவோபாதிங்கிறோம் காரியோபாதிரயம் ஜீவகா காரணோபாதிரயம் ஈஸ்வரஹா பிரிச்சு படிக்கிறோம் நாம அப்படி இருக்கும் பொழுது ஆத்மனி சர்வாத்மனாம் தத் சம்பந்தா எல்லாருக்கும் ஒரே ஆத்மான்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த ஜென்ம மரணம் வரணுமே கிரியாபல சாங்கரியம் ச நான் என்னத்தையோ பண்ணுவேன் நீ என்னத்தையோ அனுபவிப்பேன் எல்லாருக்கும் ஒண்ணுன்னா அந்த அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த புண்ணிய பாபம் அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த சுகதுக்கிற வியவஸ்தான் அப்படி என்ன அர்த்தம் பண்ணுவீங்க நீங்க இப்படி ஜீவர்கள் எல்லாம் ஒண்ணுதான் அது ஒரே பிரம்மந்தான்னு சொன்னா அப்ப புண்ணிய பாபம் இந்த சுகதுக்கம் இந்த சம்சாரம் இதெல்லாம் யாருக்கப்போ அப்படின்னா சம்சாரம் மிச்சயம் சுகதுக்கம் மிச்சம் ஜென்ம மரணம் மிச்சியா பகுத்துவம் மிச்சயம் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இங்க அதுக்கு கொஞ்சம் சும்மா இப்படி சொன்னா போறாது மேலெழுந்த வாரி அப்படி பொத்தமா சொன்னா போறாது கொஞ்சம் விளக்கி சொல்லணும் அதை விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆகவே ஒருவன் செய்கிற செயல்கள் எல்லாரையும் பாதிக்காது ஒருவனுடைய அனுபவம் மற்றவனுக்கு இல்லை ஒரு ஜீவனுடைய அனுபவம் மற்றொரு ஜீவனுக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஜீவர்களே இல்லை என்று சொன்னால் இந்த கர்மமோ இந்த கர்ம பலன்களை பற்றியோ தங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்றேன் எந்த கேட்டு கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பதில் சொல்லப்படுகிறது தான் பிரதி இதே ரஜோதூமா घटाकाशे रजो ஜீீீாா தத்வீவா சுகாதிபி சங்கராச்சாரியார் இதற்கு விசேஷமாக விளக்கங்களை எல்லாம் தருகிறார் இதெல்லாம் சரியான கேள்வி ஞாபகம் வச்சுங்க நல்ல கேள்வி இதுக்கு இந்த பதிலாக சொல்ல சொல்ல இதெல்லாம் நமக்கு தெளிவாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாக நான் முதல்ல இதுக்கு அர்த்தத்தை சொல்றேன் அப்புறம் விளக்கத்தை அதுக்குள்ளோமாதி ஒரு இதுலதான் இருக்கு ஒரு கட்டாக இருக்கு ரஜக அழுக்கு தூமம்னா புகை ஒரே தூசியர்கடுத்த உடனே நமக்கு தும்மலே வருது அது தூமாதிபிஹி த்தே அது மாத்திரமில்லை என்ன அழுக்கா என்னெல்லாம் சாமானிருக்கு ஆதிபிகி போட்டுவிட்டார் நான் சர்வே சம்பிரயுஜந்தே தத்வீவாக சுகாதிபி சர்வே ந சம்பிரயுன் முதல்ல வரி திருஷ்டாந்தம் ரெண்டாவது வரி திராஷ்டாந்தம் அப்போ ஒரு குடை கடாகாசத்துக்குள்ளே இருந்தால் எல்லா கடாகாசத்துக்குள்ள இன்னொரு குடம் ரொம்ப சுத்தமாக இருக்குது நல்ல கங்காஜலம் விட்டு வச்சிருக்கு நல்ல அத்தமான இதெல்லாம் விட்டு வச்சிருக்கு நல்ல ஒரு குடமாக இருக்குது அற்புதமான குடம் இன்னும் சொல்ல போனால் தங்க குடம் இது வெள்ளி குடம் இது மண்ணுக்குடம் இது பித்தளை குடம் தாமரக்குடம் இது வேற இன்னொரு பாதி மண்ணு குடத்தை விட்டுவிட்டேன் இதெல்லாம் விதவிதமாக வேற இருக்குது அதுக்குள்ளே வேற ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ள ஒரு அழுத்து இருக்கு நல்லதாகவும் இருக்கு ஆனால் எல்லா கிடாகாசத்துக்குள்ளேயும் அந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு கிடாக்காசத்துக்குள்ளதான் அது இருக்கு மற்ற எல்லா கிடாகாசத்தையும் அது சேர்றது அது மாதிரி ஒரு ஜீவனுக்கு இருக்கிற சுகம் மற்றொரு ஜீவனுக்கு இல்லை ஒத்துணு அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஆகாஷா அசங்கா விட ஆகாசம் அசங்கம் நமக்கு அப்படி ஒரு தோற்றம் நான் வந்து சுகி துக்கிங்கிறதும் தோற்றம் தான் சொல்ல போறோம் நம்ம ஞாபகம் ஒருத்தனுக்கு இந்த ஞானம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஒருவனுக்கு இந்த ஞானம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அதனாலதான் சொல்றோம் தேகாத்ம ஞானவ ஜானம் தேகாத்ம ஜான பாதகன் ஆத்மன்னேவன் அபி முச்சதே எப்படி தேகத்தை நான்னு ஒருத்தன் நினைக்கிறானோ அப்படியே தேகம் நான் இல்லைன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் விரும்பினாலும் விரும்பாட்டான அவன் முக்தந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதுக்கான பதிலெல்லாம் தொடர்ந்து பல ஸ்லோகங்கள்ல சொல்லப்போற ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கருத்து தான் வரப்போகிறது ஐந்து ஆறு ஏழு எட்டு இதுவரைக்கும் வருது பாருங்க மரணே சம்பவ செய்வ கத்தியாகமனையோரபி ஸ்திதவு சர்வசரீரேஷு ஆக்கேசேனஅவிலட்சணம் இந்த ஒரே திருஷ்டாந்த வச்சுன்னு எஸ்டாபிஷ் பண்றாரு இந்த ஆகாச திருஷ்டாந்தம் ஒன்றுதான் ஆகாசம் தான் இதை நோட் பண்ணிக்கர் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்பதே சர்வத்ரா முப்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதிமூணாவது அத்தியாயம் சௌக் முப்பத்தி ரெண்டு தானே ஆ முப்பத்தி ரெண்டு தானே ஆ பரவாயில்லை நான் அது இப்படி கணக்கு போட்டு வச்சுலாம் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஏன்னா அது வந்து முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் முடிகிறது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் வந்து பிரகாசதிஷ்டாந்தம் இது வந்து ஆகாசதிஷ்டம் முப்பத்தி ரெண்டு ஆகாசம் அது கணக்கு பண்ணிக்கிறது அப்படி புத்தி பிடி தான் ஆகாசம் பிரகாசம் அப்புறம் வந்து கஷேத்திரேத்திரஜயோரேவம் அந்தரம் ஞான சக்ஷா பூத பிரகிருதி மோக் அங்கீபர்வம் மோக்ஷ அப்படின்னா என்னன்னா ஜெகத் மித்யாத்வம் தேவி க்ஷேத்ரத்தையும் கஷேத்திரத்தையும் பிரித்து தெரிஞ்சுண்டு இந்த க்ஷேத்தம் எல்லாம் மித்யானி எவன் புரிஞ்சுக்கிறான்னோ அவன் மோட்சத்தை அடைகிறாங்கிருஷ்ணன் கஷேத்த பூத பிரகிருதி மோட்சம் பூத பிரகிருதி மோக்ஷம்னா என்ன அர்த்தம் ஜெகன் மித்யாத்ம நிச்சயாக அதை நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணுங்க ஆகாசத்தை தான் அங்கே திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காசம் என்ன சொல்ல போறாருன்னா ஜீவன் உண்மையில் அசங்கமான அப்படின்னு போட்டு இதை விளக்கமாக எடுத்துக்கலாம் இது ஒரு டாபிக் கொடுத்துக்கணும்னு வச்சுங்களேன் ஜீவோ பிரம்மை இதுதான் டாபிக் சொற்பொழிவு தலைப்பு அதுக்கெல்லாம் விளக்கம் தான் ஜீன் பிரம்மேறல்ல இந்த ஜீவத்தை நீக்கிறதுக்காக அடுத்த வகுப்பில் நாம் நல்லா இன்னும் விளக்கமாக பார்ப்போம் ஸ்லோகங்களை நான் நிறைய நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணணும் நல்லா யோசிக்கணும் அதனால தான் நான் காலத்தில் தியான கிளாஸ் நான் எடுக்க போகிறதில்லை தியானம் நீங்களே பண்ணுங்கள் அதனால் வந்து மாண்டி ஜோ புரஷன் க்ளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் பிடிச்சிருக்கீங்களோ நான் வருவேன் வராமல் இருக்க மாட்டேன் தியானம் நீங்களே பண்ணுங்கோ ஏழு மணிக்கு திருக்குறளூர் ஈஸ்வரோ குருராத்வேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்தேகாய தஷிணாமூர்த்தே நம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 அன்பர் வாழி பராபரமே ஓகி ஹரி ஓம் ஆதிகுநா ஜன்மேஸ்வரிதேவிக்கீ சூஸ்மீ